நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலுமீழும் கன்னத்துக்கு உள்புறமாக ஏற்படும் குழிப்புண்களை நீக்கக்கூடிய மறந்து அகத்தி கீரையை நசுக்கி நல்லெண்ணெய் இல்லட்டு காய்ச்சி அதை தைல பதமாக்கி காலை வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் அளவு உண்டு வந்தால் இந்த கன்னத்தில் ஏற்படும் குழிப்புண் நீங்கிடும் அதை வயிற்றுல புண்ணு இருக்கிறதுனால தான் வாயில புண் வரும் இந்த வயிற்று புண் நீங்கினாலே வாய்ப்பு நீங்கிவிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு